நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு தொளிக்காக உங்களால மேலும் பால் விலை நோயால் ஏற்படக்கூடிய கொப்பலங்களை போக்கக்கூடிய ஏலிய மறந்து வெண்டைக்காய் செடியோட வெயரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா நசக்கிட்டு தண்ணியில் போட்டு அதை தீநீராக்கி அதை பருகி வந்தாங்கன்னா அது வந்து பால் விலை நோயால் ஏற்படக்கூடிய கொப்பலங்களை ஆற்றக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் நோயும் போக்கக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சலையும் நீக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்